வணக்கம் ஆகஸ்ட் 25 ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு நச்சினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்திரப்புகோட்டை கிருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவின் தேசிய பராமரிப்பு விலங்கு யானை 2. இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் மூன்று முதலை வளர்ச்சி மற்றும் பராமரிப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தொடங்கப்பட்டது நான்கு புலிகள் பாதுகாப்பு திட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தொடங்கப்பட்டது ஐந்து இந்தியாவில் காணப்படும் தாவர சிற்றினங்களின் எண்ணிக்கை நாற்பத்தி வகையாகும் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சமுதாய காடுகள் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது இரண்டு பகுப்பொருளின் நான்காவது நிலை எது மூன்று நெமிலி மற்றும் மீஞ்சூ எதனுடன் தொடர்புடையது நான்கு நல்ல பாம்பின் நஞ்சு எந்த வழி நீக்கியின் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது 5. கூடுகட்டி வாழும் பாம்பு எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி